السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين ام ابعد من تكريا علماء عليها و من تكريا شخص عدد عليها الله يريد تدر محمد مصطفى صلى الله عليه وسلم أعرفه لديها وعلى الناس سيارة وديها فالتن تدر الله سبحانه وتعالى لمن يبركم صلى الله عليه وسلم أعرف البرندة عند ربيون الأول مالتل உலகத்துக்கு எவ்வாறு பொழிய வைத்தானோ அவ்வாறல்ல தனிப்பட்ட குடும்ப சமூக அதே நம்முடைய நாட்டு உலக மக்கள் அனைவருக்கும் பறக்கத்தலையும் சீராவுடைய பாடத்தில் இதை தொகுத்த அதிகமான உணவாக்கல் சில நாகல செல்லும் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னால சிராவுடைய முதல் பாடமாக பேசக்கூடிய விடயம் அண்ட் சிஸ்டர்ஸ் செல் அல்லா ஹலிவசெல்லம் உடைய மூதாதைகள் யார் எந்த குடும்ப பின்னணியிலிருந்து ரசிகா ஹலிவசெல்வம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான் என்ற விடயத்தையும் செல் அல்லாஹ் ஹலிவசெல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னான மக்கால நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை அவங்க ஆதாரபூர்வமாக பதிவு செய்திருக்கிறார்கள் குடும்ப பின்னணியை நாம் எடுத்தோம் என்றால் அவர்களே சொன்னா எல்லோருமே புனிதமான திருமண வாழ்க்கையின் ஊடாக பிறந்த பிள்ளைகள் சந்ததிகள் அல்லாஹ் ஹலேசல் அவர்கள் பிறந்தார்கள் இன்னும் அலிசல்ல அடிக்கடி தன்னுடைய மூதாதிகளை பத்தி பேசும் இப்ராஹிம் அலித்துக்கு ஒரு ரெஃபரன் அபி இப்ராஹிம் நான் என்னுடைய இந்த நனவு என்னுடைய இந்த கயிறுகள் நான் பிறந்ததெல்லாம் என்னுடைய வாப்பா இப்ராஹிம் அலி சலாத்துடைய இப்ராஹிம் அலிசலாம் காபத்துல்லாவை கற்றுனதுக்கு பின்னால இஸ்மாயில் அலிசலாத்தோட சேர்ந்து அவங்க சவால் செஞ்சு அல்லா இடத்துல கேட்டது வா இந்த அல்லா இந்த அமல இந்த செயலனி ஏற்றுக்கொள்வாய் அதோட சேர்த்திய அல்லா இந்த இஸ்மாயில் அலி சலாத்துடைய சந்ததியில் இருந்து ஒரு நபியனி அனுப்பி வைக்க வேண்டும் அந்த நபி என்ன பண்ண செய்ய வேண்டும் என்ற দোয়াวะ அல்லாஹ் சூரத்துல் பகரால தफाபடுதர்க்கா ரப்பனா wab'ath fihim rusulan minhum yatlu alayhim ayatihi wa yuzakkihim wa yuallimuhum alkitaba wal hikma இயлла இவங்க லிருந்து ஒரு நபியை அனுப்பி வை அவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் மக்களே பரிசுத்த படுத்துறனும் மக்களே அல்லாஹ்வின் பக்கம் அரைக்கணும் மக்களுக்கு வில்ஜம் ஹிக்மா ஞானத்தை கொடுக்கணும் என்ற இந்த விடயங்களை குறிப்பிட்டு இப்ராஹிம் அலிசலாம் அதே போல சொல்வர்கள் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் நான் ரெண்டு ரெண்டு தியாகத்துடைய மகன் தெரியும் இப்ராஹிம் அலிசலாம் கட்டளையின் அடிப்படையில இஸ்மான் அலி சலாத்த போனாங்க அந்த குர்பானுடைய நிகழ்வுதான் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ஹஜ்லையும் ஹயா என்ற பெயர்ல அதிசயம் ஹனசியாஜி முக்கியமான சுண்ணா கட்டாயமாக பேடப்பட வேண்டிய ஒரு சுண்ணா இஸ்மாயில் அலி இஸ்லாச அறுத்த அந்த கட்டணம் அம்மா அந்த நாட்டின் மூலமா ஆனா செல்லமா அனிதெல்லமுடைய இந்த குடும்ப பின்னணில நோட்டபிள் கேரக்டர் ஆதம் அலிசலாம் இப்ராஹிம் அலிசலாம் ஈசா அலி அதுக்கு பின்னால அதே சந்ததியில வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் தான் ஹாஷிம் சலாஹிமுடைய குடும்ப பின்னணி நாங்க பாக்க வேண்டாம் ஹாஷிம் அதுக்கு பின்னால அப்துல் முத்தரிப் அதுக்கு பின்னால அப்துல்லா அதுக்கு பின்னால முகமது ரசூல் அல்லாஹ் அலிவலம் தான் அந்த காலத்துல புரட்சிகள்ல முக்கியமான ஒரு தலைவராக இருந்தாரு அவங்க சுசலா கணேசன் உடைய குடும்பத்தினர் ரெண்டு விடயத்துக்கு பொறுப்பாக இருந்தாங்க மக்கள் பொறுப்பும்ஜிகளுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு இப்ராஹிம் அலி சலாத்ல இருந்து எல்லோருமே அமலு செய்து கொண்டிருந்தார்கள் இப்ராஹிம் அலி சலாம் இஸ்மாயில் அலி சலாத்துடைய சந்ததிகள் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்திருந்தாங்க காபாவுடைய பராமரிப்பு பாதுகாப்பு இப்படி ஒன்றும் இப்ராஹிம் அலி சலாத்துடைய சந்ததி இஸ்மாயில் அலி சலாத்ல இருந்து இந்த ஹாஷிம் கோத்திரம் பனு ஹாஷிம் சொல்லக்கூடிய உணவளிக்கிற பொறுப்பு ஹாஷிம் என்றவர் தான் முதலாவது சுப்புக்கு என்னை மாவு பதார்த்தத்தை போல நாங்க இந்த காலத்துல சொல்றா ஏதாவது பானை போட்டு அந்த சுப்பை கொஞ்சம் கடினமாக்கி டிக் ஆக்கி ஹாஷிம் என்றா என்ன செய்யலாம் அந்த சாப்பாடு ஓர்ல இருக்கும் அதான் முதலாவது முறையில் ஆரம்பப்பட்ட ஹாஷிமுக்கு ஒரே ஒரு மகன் அதான் அப்துல் முத்தலீப் அப்துல் முத்தலீபுடைய பெயர் அப்துல் முத்தலீப் அல்ல முத்தலீப் வந்து ஹாஷிம்ட சகோதரர் முத்தலீப் யாரண்டா ஹாஷிம்ட சகோதரன் அப்துல் முத்தலிப் தான் ஹாஷிம் ஹாஷிம் இளம் வயதிலே ஒரு மகனை விட்டு அவர் மௌத்தாயித்தாரு ஹாஷிம் திருமணம் முடித்தது மதீனாவுடைய அந்த பகுதியில முத்தலிபோசிக்கிறார் தான் ஹாஷிம் ஒரு மிக முக்கியமான லீடர் நல்லவராக இருந்தாரு அவர்ட மகன் மக்கால வாழோமும் மக்கா எ குடும்பத்தில சேர்ந்தவர் மதீனாவுக்கு போயிட்டு இந்த ஷெய்பாவை கூட்டிட்டு இளம் பொட்டு கூட்டி வந்த நேரம் மக்கா வாசிகள் நினைச்சாங்க இவர் புதிய அடிமைய கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க என்று சொல்லி நினைச்சுதான் அப்துல் முத்தலிப் என்று அழைக்க ஆனா உண்மை நண்டா தன்னுடைய சகோதரனுடைய மகன் மகன் அப்துத்திப் பட்டம் பெற்றார் அப்துல் முத்தலீப் என்ற பெயர்ல முத்தலிபுடைய அப்துல் முத்தலிபுக்கு ஒரு தனியான ஒரு தனித்துவம் இருக்குது இந்த பாலத்தில் இந்த தனித்துவம் என்னென்றா கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்களுக்கு மேலாக மறைக்கப்பட்ட மறைக்கப்பட்டது என்னன்றா அங்க ஒரு யுத்தம் நடக்குது யுத்தம் நடந்த தலைமத்துவத்துக்கான பிரச்சனை மக்காவின் பொறுப்பாக இருந்த அந்த கோசரம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க தோல்வி அடைவாங்க தோல்வி அடைஞ்ச நேரத்துல விட்டுட்டு போக்கல அவங்க முடிவு செஞ்சாங்க மக்காவுக்கு இருக்கிற சிறப்புல ரெண்டு ஒன்று காபசுல்லா ரெண்டாவது சிறப்பு ஜம்சம் ஜம்சம் இல்லன்னா யாரும் இங்க வாழ மாட்டாங்க இந்த ஜம்சம் கிணர் இங்க இல்லன்னா யாருக்கும் கஷ்டம் யாரும் போயிட்டுருவாங்க என்று சொல்லி அந்த ஜம்சம் கிணர் அப்படியே மூடி அத ஊசிய வீசக்கூடிய இடமாக மாற்றினாங்க காலக்காலம் அதுக்கு பின்னால வந்தவங்க யாருக்குமே தெரியாது ஜம்சம் கிணர் என்கிற அல்லா கொடுத்த அந்த தம்சம் கிணர் எங்கதான் இருக்குது எங்கன்னு தெரியாது முன்னூறு வருடங்களுக்கு பின்னால அந்த தம்சம் கிணரை திரும்ப கண்டுபிடிச்சது அப்பா சைபா அப்துல் முத்தலிப் அவர் அழகான ஒரு நிகழ்வு பதிவு செஞ்சிருக்காங்க பதிவு செய்யறாங்க ஒன்று ஒரு தடவியினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒரு பிரயாணத்துல போறாங்க அந்த பிராணத்துல போற நேரத்துல எடுத்து போன தண்ணி எல்லாம் முடிஞ்சு அவங்களோட நிலம் எப்படி வருது மௌத்தாக நிலம ஆயிடுச்சு பாலை வனத்தில் இடையில மாற்றம் ஒன்றும் முடிவு செஞ்சு எங்களுக்கு வேற எங்கேயும் போயிட்டு தண்ணி தேடி கொள்ள ஏலா நாங்க மௌத்தாகிடுவோம் மௌத்தாகினா எங்களோட உடம்ப மிருகங்கள் வந்து சாப்பிடக் கூடாது அதனால ஒரு முடிவு செய்வோம் என்னன்னா நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குழிய தோண்டி அந்த குழிக்குள்ள இருப்போம் மவுத்து வந்தா அப்படியே மரணமாகும் மரணித்தா அப்படியே என்ன செய்யும் அந்த பாலைவனத்தில மண்கள் தானா வந்து மறைச்சிடும் என்று சொல்லி எல்லாரும் அப்துல் முத்தலீப் அவர் கொஞ்சம் தண்ணிய தேடி தேடி வந்துட்டு எல்லாரும் போனவங்க எல்லாரும் குளியத்தோட குழி குளிக்க அப்துல் முத்தலீபும் என்ன செய்ய எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க அவரும் அதை செஞ்சிட்டு கொஞ்சம் நேரத்துல அவருக்கு ஞாபகம் அப்பா இன்னும் உடம்புல சக்தி இருக்குது இன்னும் நாங்க மௌத் ஆகல ஏன் நாம குழிக்கு இருந்து மவுத்த எதிர்பார்த்து கொண்டு தண்ணிய தேடினா என்ன என்று அவர் சத்தம் போட்டாரு இல்ல நாங்க இப்படி இருக்க கூடாது எங்க தண்ணி இருக்கும் எங்களுக்கு தண்ணிய தருவாங்க எல்லாரும் சேர்ந்து தண்ணியை தேடுறாங்க யாராலையும் தேடி பிடிக்க முடியாது பாளைய அப்துல் முத்தலிப் எல்லாம் அவருக்கு கொடுத்த ஒரு உதிப்புல ஒரு இடத்துல இன்னைக்கு தண்ணி இருக்கும் என்று உதிப்பு வர்றது அங்க தோன்றாரு அங்கிருந்து தண்ணி கிடைக்கிறேன் பின்னால அந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு இப்ப தயாராக ஹஜிக்கு தயாராக கூட தண்ணி குடுக்கறதும் சாப்பாடு குடுக்கற பொறுப்பு யாரு பனு சாசமி சரியான வறுமை தண்ணி இல்லாத காலம் அந்த எடுத்துக்குள்ளே ஆஜிகள் வருவாங்க இந்த பொறுப்புல இந்த சிந்தனையில அவங்க தூங்குறாங்க மூணு இரவுகள் தொடர்ந்து கனவு காண்றாங்க அந்த கனவுல ஒரு நபர் வந்த அப்துல் முத்தர் அஸ்புர் ஜம்சம் ஜம்சம் அப்படின்னு சொல்லுங்க உதவும் வாம ஜம் ஜம் ஜம்ங்க بين الدائن قال لا كذف ابدا ولا تزم تسقي الحديد العظم بين الفرض والذم ان ذكر الغراب الاحشم ان قريتنا من تدرت மூணு இரவும் ஜம் ஜம் என்றது கோணுங்க ابوவர் கனவுல கேக்குறாரு ஜம் ஜம் என்றால் என்ன ஜம் ஜம் என்றால் வட்டாதன்னி அது வட்டாதன்னி வரக்கூடிய எல்லாம் حاجي مارக்குலكم அது போடுமான அளவு தண்ணிய கொடுக்கும் அது எங்க இருக்கு சாணி மிருகங்களுடைய சாணியும் மிருகங்களுடைய ரத்தங்கள் வீசப்பட்டிருக்க அந்த இடையில இருக்குது அதுக்கு கிட்ட ஒரு காகத்துடைய ஒரு கூடு இருக்குது அது வந்து எறும்புடைய கூடு எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது தொடராக இந்த அடையாளங்கள் சொல்லப்படுது அப்துல் முத்தலிப் காலையில் எழும்பி காமதுல்ல அப்படியே தவா செஞ்சு போறாங்க கவாப் செஞ்சுட்டு போகல திடீர்னாலும் காடே கூட காங்கிற வரு கடைய கூடு கனவுல சொல்றது காகத்துடைய கொஞ்சம் சுத்தி பாக்கிறாரு அங்கே என்னை எறும்புடைய கூட்டு இருக்குது அங்கனை உடனே போயிட்டு அவர் தோட ஆரம்பிக்கிறார் எல்லாரும் கேட்கிறாங்க என்ன செய்ய அவர் ஒன்னும் பேசுறாரு இல்ல அந்த நேரத்துல அவருக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் அப்துல் முத்தலீபுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் பேர் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர் அப்துல் முத்தலீபுக்குற தோண்டிட்டு போற நேரத்துல அப்படியே சம்தம் கிணற ஆரம்பி இதாகி வருது தண்ணியோட ஆரம்பிக்கிறேன் அப்ப அப்துல் முத்தலிப் சத்தம் பெற்று சொன்னாரு எங்க அப்பா இஸ்மாயில் அலிசலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சம்தம் இதுதான் அப்ப அந்த இடத்துல எல்லாரும் எல்லா குறைசி தலைவர்கள் வந்து இப்ப ஓனர்ஷிப்ப கிளைம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த கிழறைகளுக்கும் ஓனர்ஷிப் இல்லை பெரிய சண்டை பெரிய வாதம் ஒரு ஒப்பந்தத்துக்குறோம் அந்த இடத்துல அப்துல் முக்தலிஃபுக்கு ஒரு கவலை வருது என்னன்னா அவரை டிபெண்ட் பண்றதுக்கு ஆம்பள குழல் யாரும் இல்ல ஒரே ஒரு மகன் தான் நெரிச்சு மொத்த எல்லா கோசுற தலைவர்களும் நிறைய ஆம்பளை குழலோட வந்து வாங்கிச்சாங்க அவளுக்கு நம்பர்ஸ் கூட அப்ப எல்லா இடத்துல ஒரு வாக்கு அர்ப்பணிப்பு செய்வேன்டைய மகன் பத்தாவது மகன் அப்துல் முத்தலிப பத்தாவது மகன்ஜாரு இது மிக முக்கியமான விடயம் சில நேரங்கள்ல எங்களுக்கு சில கஷ்டங்கள் சிரமங்கள் வார நேரத்துல நாங்க நேரத்தை வைக்கிறேன் அது நடந்ததுக்கு பின்னால மறந்துடுவோம் அல்லாவுக்கு கொடுக்கற நாங்க ஒரு காலம் மறக்க கூடாது ஒரு காலம் மறக்க கூடாது அந்த வாகதாக்கள் ஒரு முஸ்லீமுடைய பண்பு யாருக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற அப்ப முடிவு செய்யறாங்க நான் ஒரு புள்ள இப்போ இந்த புள்ள எல்லாம் புள்ள அன்பு பாசம் சரியான கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேட் அப்ப அந்த காலத்துல ஒரு சாஸ்திரம் பார்க்கக்கூடிய ஒரு பெண் இருந்தாங்க இவங்களுக்கு ஏதாவது என்ன செய்யறது காபாவுக்கு முன்னால ஒரு ஈச்சை எடுத்து ஒரு இரவு எடுத்து அதை சுக்குங்க ஸ்பின் பண்ணுங்க அது எந்த பிள்ளைய அந்த புள்ளைய நீங்க குர்பான் அதை ஏற்றுட்டு வாராரு வந்து இதை செய்யறாரு செஞ்ச நேரத்துல அந்த அறந்து நம்முடைய வாப்பாவின் பக்கம் காட்டுது அப்துல்லா பக்கம் பொதுவாக எல்லோருக்கும் தெரியும் பெற்றார்கள் எல்லாம் நேசிப்பாங்க ஆனா கடைசி புள்ளன்னு வரும் போது அது மகனோ மகளோ கடைசி புள்ள மீது அட்டாச்மெண்ட் கொஞ்சம் கோடி ஆயிடுச்சு அவரு சரியான ஆத்திரம் தொடர்ந்து செய்யறாரு அப்துல்லாதான் காட்டு சரி முடிவெடுக்கிறார்கள் நல்லாவுக்கு வாக்குறுதியை நான் செய்யணும் என்று சொல்லி குர்பானுக்கு தயாராக நேரத்துல மத்த எல்லா மூத்த ஆம்பள பிள்ளைகளும் கோத்தரத்து செஞ்சீங்கண்டா இது எங்களுடைய ஒரு சுண்ணாவாக மாறிடும் யாரெல்லாம் பத்து ஆம்பள புள்ள பெறாங்களோ அவங்க என்ன செய்யும் ஒரு புள்ள குர்பான் செய்யணும் எந்த நிலைமைக்கு வந்துடும் அதனால செய்யலாம் சொல்றாரு இல்ல நான் நல்லா கொடுத்த வாக்குறுதி இப்ப அவன் அப்படியா அப்படின்னா இப்ப அப்துல்லாதையும் ஒரு ஒட்டகத்தை வச்சு என்ன செய்யணும் நீங்க அந்த சுத்துங்க அது எது வரைக்கும் நீங்க சுத்தணும்னா அந்த ஒட்டகத்தின் பக்கம் ஒட்டகத்தை காட்டும் வரைக்கும் அது வரைக்கும் நீங்க சொல்லுங்க வந்து அவங்க அப்துல்லா வாப்பா அதே நேரத்தில் ஒரு ஒட்டகத்தை வச்சு சுத்தாங்க அதை சுத்தி கொண்டே இருந்துச்சு ஒவ்வொரு தடவையும் அத காசு அப்துல்லாவின் பக்கம் ரசூசல வாப்பாவின் பக்கம் வரைக்கும் இங்கால நூறு ஒட்டகத்தை போடும் நூறு ஒட்டகம் போட்டதுக்கு பின்னால்தான் ஒட்டகத்தின் பக்கம் காத்து கொண்ட இருந்து அப்துல் முத்தலீபுக்கு கொடுக்கப்பட்ட பேரன் அண்டா மனிதன் மிருகம் எல்லாருக்குமே மறுத்து எல்லாருக்கும் பின்னு கொடுத்தாரு நூறு ஒட்டகத்தை அறுத்து இதுதான் இப்பயும் சரியான மார்க்கத்துல ஒரு மனிதனுடைய உயிருடைய பொறுமதி எத்தனை எவ்வளவு நூறு ஒட்டகம் அந்த சுரம்பிக்கப்பட்டது இங்க சரியா அதிலிருந்து அரேபியர்கள்ட்ட ஒரு ஆளுடைய உயிருடைய பொறுமதி எவ்வளவு நூறு ஒட்டகம் ஒரு நபருடைய பொறுமதி அதுக்கு பின்னாலையும் எங்க மார்க்கத்திலையும் அதே தொடர் ஆகுது அந்த நூறு ஒட்டகத்துடைய நிகழ்வு வந்தது இங்க அல்லா ரசூ அலிசலமுடைய வாப்பா அப்துல் முத்த அப்துல் முத்தலீபுடைய இந்த செயலின் ஊடாக அல்லாஹ் அப்துல்லா அவங்களை பாதுகாத்தான் நான் இதுதான் இபுல் பல எல்லா கிரந்தங்களையும் சேர்ந்த இந்த ஒரு நிகழ்வுதான் இன்னொரு மிக முக்கியமான நிகழ்ச்சி தான் அப்துல் முத்தரீபோட ரசூ பிறந்த வருடம் சொல்லப்படும் முயற்சி செஞ்சதன் காரணம் எங்களுக்கு எல்லோருக்கும் மக்காவுக்கும் பெரிய ஒரு உறவு இருக்குது எமன் தான் அரபிகளுடைய ஆரம்பம் அதுதான் நல்லா இல்ல முதலாவதாக பெரிய சிவிலைசேஷன் முதலாவதாக உலகத்துல டேம் பெரிய குளங்களை கெட்டினவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு வரக்கட்சிருந்தாண்டா முழு வருஷமும் அந்த காலத்துல முந்தி ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு சில வளங்கள் தான் பலமாக மாறும் ஆரம்ப காலத்துல மடனுக்கு முன்னால் உள்ள காலத்துல யார்கிட்ட தண்ணி இருக்குதோ அவங்கள்ட்ட தான் பாவாயிருச்சு எங்கிட்ட ராஜமானும் இந்த நாட்டுல புலனோரும் எல்லாம் அன்றராதபுற புலனோ எல்லாம் என்ன பெரிய குளங்களை கட்டினாங்க எங்க தண்ணி இருக்குதோ ஏன்னா மக்களுக்கு தண்ணீர் கொண்டுதான் லைஃப் தண்ணியை கொண்டுதான் வாழ்க்கை தண்ணி இருந்தால்தான் எக்ரிகல்ச்சர் விவசாயம் தண்ணி இருந்தா தான் என்ன செய்யலாம் எவன்ல குளம் முதல் சிவிலைசேஷன் பெரிய குளத்தோடு இருந்தா அவங்க எல்லாவுக்கு மாறு செஞ்சாங்க அந்த குளத்தெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண அதுல இருந்துதான் ஒவ்வொரு கோத்திரமும் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு போனாங்க அங்கிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு கோத்திரம்தான் ஜுருகும் அலிஸ்லாம் திருமணம் முடிச்சாங்க அப்ப அரபு அரபிகளுடைய பின்னால சொல்லுவாங்க ஒரிஜினல் எமன் எமன்ல அல்லா ஈமான பாதுகாப்பு தனித்துவத்தான் வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த ஆபராமே அவனுக்கு இந்த ஸ்டி தெரியுது வாராங்க இங்க தம்பம் இருக்குது அவரால் இதை தாங்க முடியாது பெரிய பலமாக இருந்தான் ஏன் எங்க அங்கே போறாங்க காபத்துலா விளாடிதான் போறாங்க அதனால நான் இங்க பெரிய என்னை ஒரு வணக்க ஸ்தலத்தை கட்டுவரும் என்ன அப்ப காபாவை பண்ணினா எல்லாரும் இங்க வருவாங்க படம் வருது அப்துல் முத்தலீப் அந்த நேரத்துல அவர்தான் தலைவராக இருக்கிறார் பொறுப்பாக இருக்கிறார் குரேஷியுடைய லீடராக இருக்கிறார் பொறுப்பாக இருக்கிறார் அவங்க வந்த நேரத்துல அந்த பறக்கிறாங்க அந்த ஆமுல் சீல நடந்த மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னா அப்துல் முத்தலீப் ஒரு கன்வர்சேஷன் இடையில வார வழியில அப்துல் முத்தலிபுக்கும் குரேஷலுக்கும் சொந்தமான இருநூறு ஒட்டகங்களுடைய படம் செஞ்சாங்க அபாரி இடையில வர நேரம் எடுத்துறாங்க பெரிய படம் முதலீப் அவருக்கு தெரிஞ்ச ஒரு கண்டாக அபராஹா சந்திக்கிறார் அவங்க இடையில மக்காவுக்கு வெளியே இப்ப டென்ட் அடிச்சு இருக்கிறாங்க அவங்க யானை படைய தயாரிச்சு கொண்டு இருக்கிறாங்க முத்தலிப் பேச போறாரு பேச போன இடத்துல சொல்றாரு நான் அப்துல் முத்தலீப் காண நேரத்துல எனக்கு ஒரு அச்சம் இருந்தா புற்றுவத்துல இருந்தேன் அப்புற பெரிய பெரிய தலைவர் யானை படையோட வந்து லீடர் கமாண்டர் அப்ப போயிட்டு கண்ணியத்தோடு உட்கார்ந்த நேரத்துல அப்துல் முத்தலின் காபாபுலாவை பத்தி எதையுமே பேசாம நான் உங்கள்கிட்ட வந்தேன் எனக்கும் மக்களுக்கும் சொந்தமான இருநூறு ஒட்டகத்திருக்கிறாங்க பிளீஸ் பண்ணி அதை இவ்வளவு மதிச்சேன் நீ இந்த மக்காவுடைய தலைவர் காபாவுக்கு நீ பொறுப்பானவர் நான் இங்க காபாவ என்னை அப்படி அழிக்க வந்திருக்கிறேன் இந்த விவகாரத்தை பேசாம இந்த ஒட்டகத்துடைய விவகாரத்தை பேசாம நான் அதனால அல்ல இந்த ஒட்டகத்து ஓனர் நான் அதனால கேக்கிறேன் அந்த காபாவுடைய ஓனர் அல்ல நான் கேர் டேக்கர் நீ அவனோட பேசிக்கோ அந்த விஷயத்த ஒட்டகத்தான் எடுத்து வந்து மக்களுக்கு அந்த ஒட்டகத்தை மக்களுக்கு சொந்தமான ஒட்டகத்தை குடுத்துட்டு அவர்ட ஒத்தட்ட எடுத்துட்டு முன்னால சவாறு செஞ்சு நின்று கையெழுத்து வாசி செஞ்சாங்க யாருலா எந்த மக்களாலே இடையால இந்த படைய ஏழு வருஷம் எங்களை மூதாதான் எங்களுக்கு தண்ணி இல்ல ஆனா நாங்க இந்த ஊரை விட்டு போகல ஏன் உன்னுடைய வீட்டு இருக்கிற ஒரே ஒரு காலம் கஷ்டத்தோட நாங்க வாழ்ந்தோம் ஏன் இந்த இந்த காபத்துல பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அதனால வாரத்தை பதவி செஞ்சுக்காங்க மக்களே நீங்க எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க எங்களால இது என்ன பண்ண முடியாது உலமாக்கல் சருத்திர ஆசிரியர் சொல்றார்கள் இது ஒரு வயஸ் லீடருடைய டிசிஷன் தெரியும்ண்டைக்கு போகல கப்பாசிட்டி தெரியும் ஒரு வயசு அல்லாவுக்கும் பாடம் கொடுத்துட்டு வந்த அல்லா சுப் அல்லாஹுடைய படையா என்று சொல்லி சின்ன சுட்டி குருவை அனுப்பி அல்லாஹ் அந்த யானை படை அப்படி சுக்குநூறாக்கினார் இன்று கூட அந்த நிகழ்வு பதிவாக இருக்குது அல்லாஹ் சுஹானுவாரா இந்த சூறால ஒரு பெரிய ஒரு பலத்தை வச்சிருக்கிறான் அல்லாஹுடைய படம் எங்க இருக்குது தெரியாவோமா அல்லாஹ் தெரியாது அல்லாஹ் பயன்படுத்தலாம் இந்த வருஷம் தான் அலிஸ்லம் அவங்க அலிஸ்லம் அவங்க பிறப்புடைய விடயத்துல செல்லாஹா ஹலிஸ்வல் பாப்பா அப்துல்லா சதீதான் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க ஒரே ஒரு மகன் தன்னோன் ஒரு புள்ளதான் அது யாருசல் அல்லாஹ் அலிசலம் மாத்திரம் அவரும் இளம் வயதுல வியாபாரத்துக்கு போறாங்க உங்க தாங்குறாங்க அந்த காலக்கு உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை அதிகமான ஆண்கள் இடையில போவாங்க வழிபோக்கர்கள் அப்படியான நிலையில அதிகமானவங்க இளம் வயதிலேயே மோசாக கூடிய நிலம் இருந்துச்சு அல்லாஹ் செல்வ வாப்பாவும் செல் அல்லாஹ் செல்லும் அவங்களுக்கு கட்பணியாக தன்னுடைய தாய் அபிநா அப்படின்னு அவங்க கட்பணியாக இருக்கிற நேரத்திலேயே இப்பட இந்த தாய் வந்து அப்துல் முத்தலி கூட தான் இருக்கிறாங்க பனு ஹாஷிம் அந்த கோத்திரத்துல அவங்க வீட்டிலே தான் சல்லாஹ் அலி செல்லம் இருக்க அந்த அந்த தாய் இருக்கிறாங்க அவங்க பிறக்கிற நேரத்துல அல்லாஹ் அக்பர் நாளைக்கு தொடர்வோம் அல்லாஹ் அலிசலம் அவர்கள் திங்கக்கிழம நாள் இது உறுதியானது ஏன் ரசூ அலிசலம் பின்னாலும் சொன்னாங்க நான் ஒவ்வொரு திங்கக்கரை நோம்பு நோக்காங்க கேட்டாங்க ஏன் மண்டே நோம்பு சொன்னாங்க அந்த நாள் நான் பறந்தேன் அப்ப இதுல சில நேரங்கள்ல எங்களுக்கு இருக்குது அந்த பேர்தே செலிபிரேஷன் என்ற விட எங்கட லைஃப்ல எங்கட பேர்தே நாங்க பிறந்த நாள் இட்ஸ் நாட் அ ஆக்சிடன்ட் இட்ஸ் நாட் அஸ்ட் அன்சிடென்ட் அது அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு தீர்மானம் நான் யாரும் எந்த ஒரு குழந்தை உலகத்துக்கு பறக்கிற அல்லாவுடைய நாட்டம் இல்லாம நவிமார்கள் எங்கெல்லாம் பிறந்தாங்களோ அந்த பிறந்த நாள் ஈசா அலிசலாம் விடயத்துல அவங்க பிறந்த இடம் அவங்க போன இடம் அவங்க வாழ்ந்த இடம் எல்லாமே அல்லா பரக்கத்தாக்கினாங்க அப்ப ரசூசல் அல்லாஹ் மக்கள் அந்த பிறந்த நாளை ஒவ்வொரு திங்கக்கலையும் நோம்புனு சொன்னாங்க நான் பிறந்த நான் நோம்பாளியாக இருக்கணும் என்று என்ன மே கலாச்சாரத்தை விட அந்த நாள்ல சந்தோஷம் வரணும் ஆனா மோ கிராட்டிடியூட் அல்லாவுக்கு அதிகமாக நாங்க நன்றி செலுத்தணும் அல்லா எனக்கு இவ்வளவு காலண்ணி எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்தாய் ஒரு லைஃப தந்தாய் என்ற அந்த நாளை ஞாபகப்படுத்தி நான் சுத்தினேன் சொர்க்க நெருங்குறேன் மௌச நெருங்குறேன் என்ற ஒரு உணர்வு தரக்கூடிய அதனால தன்சூசல்லாம் நினைச்சிருக்கோம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோம்பு நோட்டாங்களுடைய கருத்து ரவீன மாதம் அல்லாஹ் அலிசலுமும் ரவீ நிலவல் மாதம் அது எத்தனாம் புற என்ற திரும்பவும் அதிலேயும் கருத்து வேறுபாடு சில சொல்றார்கள் பன்னெண்டாம் புறையை தான் பிறந்த அதே நாள்ல தான் சன் அல்லாஹ் அலிசலமடைய வஃபாத் என்பது இந்த உலகத்தை விட்டு ஒரு தற்காலிய பிரிவுதான் இப்ப இந்த குழந்தை எடுத்துட்டு போறாங்க அமீனா துவையவங்க முன்னால சொல்றாங்க நான் இதுக்கு முன்னால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஒரு பிரெக்னன்சிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஆனா ஒரு வடிவத்தை எல்லா மத்த பெண்கள் சொல்றத வச்சு பார்த்து எல்லாரும் கூட விளங்கல அந்த டெலிவரி எந்தவித கஷ்டமும் இருக்கல அந்த டெலிவரிடைய நேரத்துல ஒரு ஒளி தான் வெளியானது அந்த ஒளி எந்த அளவுக்கு பிரகாசம் எவ்வளவு நீடிச்சா கிஸ்ரா ரோமர்களுடையுடைய பலத்தையும் எனக்கு காட்டினான் அந்த அளவுக்கு வெளிச்சம் இது இப்ப இந்த காலத்துல நாங்க லைவா பாப்போம் சில இடத்துக்கு முந்தி ஒரு காலம் யோசிப்போம் அப்படி ஏழுமா இன்னொரு இடத்துல இருந்த இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு லைவா பாக்கணுமான்னு யோசிக்கும் யாருக்கும் மறக்கலாம் டெக்னாலஜியால என்ன செய்யறாங்க ஒரு டூ செகண்ட் அல்லது என்ன செய்யலாம் லைவ் போகலாம் இப்ப இந்த போன்ல லைவ் போயிட்டு உலகத்துல எங்க இருந்தும் இந்த இடத்த பார்க்கலாம் அல்லாஹ் அல்லாஹ் செல்ல முடிய தாய்க்கு அல்லாஹுடைய செல் அல்லாஹ் அலே செல்லமுடிய இந்த தீனுடைய இந்த நூறு ஒமோ இப்ப குழந்தை எடுத்து போயிட்டு யாருக்கு முதலாவது அப்பா அப்துல் முத்தரீபுக்கு கொடுத்த நேரத்துல சந்தோஷத்துல அப்துல் முத்தரீப் எடுத்துக்கொண்டு கபாவுக்கு முன்னால போயிட்டு துவா செஞ்சாங்க மகன் இல்லாத மகண்டாத்தான மகண்ட புல்ல ஒரே ஒரு புள்ள மிச்சம் அதிகமாக நேசிச்ச மகன் கடைசி மகன் இருக்கும் எத்தனையோ பாசம் இருக்கும் போயிட்டு முஹம்மது முகம்மது அரபு முஹம்மது என்ற அரபு பேர் இதுக்கு முன்னால அரேபியகள் யாருமே அந்த பேரை வச்சு இல்ல வேற வேற பேர் வச்சாங்க என்னை கம்பீரமான சிங்கம் என்ற பெயரும் என்ன என்னென்னலாம் ஒரு மனிதனுடைய ஒரு ஆணுடைய பலத்தை காட்ட முடியும் மிக முக்கியம் என்னோட ஆக்கள் நீயத்தை விட அந்த பேர் கொஞ்சம் மாடர்னா ஆயிக்கோணும் அதனால சத்தம் வித்தியாசம் ஆகிக்கோணும் அத தான் தெரிய அந்த பேரை வைக்கக்கூட எங்கள்கிட்ட இருக்கிற நீயத்த பிள்ளையால என்ன நனவு நடக்கணும் என்ற நீத்திய முக்கியம்மாப்பா குடும்பத்தினருக்குள்ளையா நல்ல புள்ளையா அப்துல் முத்தரி பசுடைய அப்பா இந்த நீத்தை வழங்கப்படுத்துறா சொல்றாரு இந்த முழு உலகமும் இந்த புலந்தைய புகழ் முகமது அந்த நேரத்துல அல்லாஹுடைய மாறுவாங்க அல்லாஹ் இந்த உதிப்படுத்த என்ன முஹம்மது முகம்மது ரசூலுல்லா இன்று உலகத்துல முகம்மது என்ற பெயரு தான் அதிகமாக ஒரு ஆளுக்கு பின்னால பயன்படுத்தப்பட்ட பேரண்டா முஹம்மது சல்லாஹ் அலிஸ்வா முகமது முகமது முகம்மது அர்ப்பத் முகம்மதுக்கு பிறகுதான் மத்தத போடும் ஏன் முகமது என்ற மீது இருக்கிற தேசம் என்னுடைய உஸ்தாதுடைய ஒரு ஒரு நண்பர் அவர் அவர் நண்பர் அவருடைய பேர் என்னண்டா முஹம்மது அல் அவர் சீராவுடைய பாடத்தையும் அதிகமாக நடத்தினார் அவருடைய பாடத்திலையும் குறிப்பிடுறார் முகமது அப்ப அவர் நினைச்சாஸ் ஆசிர் குடும்ப பேராக இருக்கலாம் சேர்ந்த ஒருவர் அவர் என்னை ஆசிர் என்ற குடும்பத்தை சேர்ந்தவர் குடும்ப பேராயிருக்கும் என்றார் ஆனா உண்மையில ஆசிர்ந்தா பத்தாவது என்ற அர்த்தம் ஒரு நான் கேட்டேன் அது ஆசிர் என்ற என்ன அவடும்பேரா இல்ல ஏண்ட வாப்பா பிறக்கிற ஒவ்வொரு ஆம்புல பிள்ளைக்கும் முகம்மது வீட்டுல எத்தனையோ முகமது இப்ப எந்த முகமது என்று வித்தியாசம் காட்டணுமே அப்ப அதுக்குத்தான் முகமது அல் அவுல் முதலாவது முகமது ரெண்டாவது முஹம்மது மூணாவது முகமது நாலாவது முஹம்மது முகமது அஸ் தானி அசாலி நான் முகமது அல் ஆசிர் நான் பத்தாவது முஹம்மது அல்லாஹ் பாசத்தின் காரணம் அல்லாஹ் அந்த பெயரை எப்படி ஆக்கினால் இன்று எல்லா இடத்திலையும் முகம் அதே அஷ்வரு அந்த முகமதுல்லா அது அப்துல் முத்தலீப் ரசூல் சலாஹ் அலிஸ்லமுடைய அப்பாவுடைய அந்த தோஹா இன்று அந்த பாடத்தோட இன்ஷா அல்லாஹ் நாம நிப்பாட்டுவோம் இந்த சல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் உடைய தரப்பு அந்த தரப்பின் ஊடாக முழு உலகுத்துக்குமே அல்லாஹ் ஒளிய அருளே அல்லாஹ் الىச்சனா அந்த அருளே அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் नसीபாக்க வேண்டும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பாடம் தொடரோம் சலவாத்துட மஜ்லிஸ் முடிப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹும்மா சல்லி அலா சைய்யadina محمد ديننا في امي وعلى اله وصحبه وسلم اللهم صل على زيادنا محمد دين النبي ام وي وسلم اللهم صلي على سيادينا محمد دين النبي امي وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا سبحان ربك رب رب عما يصفون وسلام على المرسلين والحمد لله சு <تصفيق>